நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அளவற்றை இறக்கத்தினாலே சென்ற வாரம் முழுமையிலும் வளவிறந்த எல்லாவது ஆபத்துகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தனுடைய பலத்தகர் நம்மை விடுதலையாக்கி இந்த வாரத்தின் முதல் இந்த மனமகிழ்ச்சி நாளிலே இந்த பண்டிகை ஆராதனை நாம் கலந்து கொண்டு நம்முடைய தேவனாகிய கத்தரை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வதற்கான நல்ல கருமைகளை ஆண்டு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்திகளை நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் கடந்த மா இந்த மாதம் பதினோராம் தேதி உங்கள் மத்தியிலிருந்து நாங்கள் கடந்து போய் சேலத்தில் தலைமையா போசலோடு கூட சேர்ந்து திருச்சபையின் எல்லா ஊழிய காரணமாக ஊழியர் மாநாட்டிலே பங்கு பெற்றுக் கொண்டு மறுபடியும் உங்கள் மத்தியில திரும்பி வர தேவனடித்த சொல்ல முடியாத இதுவர்களுக்காக நான் அதிகமாக சீர்திருத்த மையப்படுத்துகிறேன் கடந்த நாட்களில் சேலத்தில் சில விதமான பெலவினங்கள் உண்டாயிருந்த போதிலும் கருத்தரவை மாற்றி இந்த நாட்களை பலப்படுத்தி அவருக்கு ஆராதனை செய்யும்படியான புதிய கருவிகளை கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நடந்து முடிந்த ஊழியர் மாநாடு திருச்சதியினுடைய வரலாற்றினுடைய ஒரு புதிய திருப்பமாக இருந்தது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் விசேஷித்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது தலைமை குறித்த நேர்மையான காரியங்கள் அறிவிக்கப்பட்டது அத மாத்திரமல்ல இந்த மாதிரி பத்திரிகை நிறுவனங்கள் மத்தியிலே திருச்செயை மேம்படுத்தும்படியாக அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அது கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தலைமையூத்தலை விளக்கம் கொடுத்து அவர்கள் பத்திரிகைகளிலும் மாணவியின் தொலைபேசிகளிலும் இந்த மாதிரி டிவியிலும் விளம்பரங்களிலும் வெளிப்படும்படியாக தேவநாயகத்தர் கருதி செய்தார் அதற்காக ஆண்டு வரை சேத்தரித்தையும் சேலம் மாவட்டத்திலே ஒரு நாள் கன்வென்ஷன் மிக சிறப்பாக மிக ஆசீர்வாதமாக ஏராளமான மக்கள் கடந்து வந்து தேவை செய்து கேட்கும்படியாக இருந்தது எப்படியும் கடைசி காலத்திலே தேவனாகிய கருத்தில் எழுப்பி இருக்கின்ற சபை இதுவாக இருக்கின்றபடினால் இந்த சபையை உலக அனைத்திற்கு வெளிப்படுத்த வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றபடினால் அதற்குரிய வேலைகளை காலகாலங்களிலே அவர் ஆரம்பித்து நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த காலங்களில் அறிந்து ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சிரித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் துவப்பிலோட ஜபத்தினாலும் நானுடைய ஊக்கமான முயற்சினாலும் தியாகங்களினாலும் இந்த ஊழியர் மாநாடு சிறப்பாக நடந்தது சுமார் பத்து லட்சத்திற்கு மேலாக பதினோரு லட்சம் வரைக்கும் செலவாகி இருக்கிறது என்பதை மத்தியில் அறிவித்துக் கொள்கின்றோம் துவைப்பிளில் எல்லாரும் உழைத்தீர்கள் ஜபித்தீர்கள் கொடுத்தீர்கள் அதற்காக தேவ சமத்திலே நன்றி சிரித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் திருச்சி வளர்ந்து வருகின்றது தேவனுடைய நாமமும் மையப்பட்டு ஏராளமான மக்கள் கூட்டி சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சகல ஜாதிகளும் ஊடி வருவார்கள் என்று சொல்லப்பட்ட வேலை வாக்கியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றது உலகத்திலே காணப்படுகிற மற்ற வேலைகள் எல்லாம் படிப்படியாக நிறுத்தப்பட்டு வரும் என்பதை உலகத்தில் அறிவித்துக் கொள்கின்றோம் அரசாங்க சட்டங்களும் கட்டைகளும் கட்டளைகளும் அதற்காக வெளிப்படக்கூடிய காலங்கள் வருகின்றது அப்பொழுது எல்லா வேலைகளுமே நிறுத்தப்பட்டுவிடும் திருச்செயில் என்று மாத்திரமே பிரகாசிக்கும் என்பதை உங்களோட திரு சொல்லிகளும் ஆசைப்படுகிறோம் இன்று பெந்தகோசு பண்டிகை நாளிலே நம்ம இந்த பண்டிகையாரு அதனை இம்மட்டு ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடத்துவதற்காகவும் தேவங்களை வார்த்தைகளை கருத்தர் ஆசீர்வித்து தருபடியாகவும் தேவத்தன்கள் யாரும் ஜபத்தோடு தேவசபத்திலே காணப்படுவோமாக அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் முஜராவத் ஒரு உருவாசிக்கிறார் அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு வந்திருந்தார்கள் என்று பரிசுத்தா நிகழ்ச்சி வைத்திருக்கிறார் பெந்தகோஸ்து சொல்வது ஐம்பதாவது நாள் என்பது நாம் அறிந்திருக்கின்றோம் பஸ்கா பண்டிகைக்கு பின்னால் வந்த ஐம்பதாவது நாளை அவர்கள் ஒரு அதாவது அறுப்பின் பண்டிகையாக கத்திற்கு மதன்களை காணிக்கைகளை படைக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக கொண்டாடி நாடுகள் என்று ஏத்திருந்து புறப்பட்ட நேரமாக சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவநாயக்கர்த்தன் திறந்து ஸ்தானத்திலே அதை பொறித்து புசித்து ஒரு கூறங்களுக்கு திரும்பி போவாயாக நீ ஆறு நாள புளி அப்பசிக்க வேண்டும் ஏழாம் நாள் உன் தேவநாய கருத்தருக்கு ஆசிரிக்கப்படும் நாளாயிருக்கும் அதிலே யாதொரு வேலையும் செய்ய ஏழு வாரங்களை எண்ணுவாயாக அருப்பறுக்கொடங்கும் காலம் முதல் நீ அந்த ஏழு வாரங்களையும் எண்ண வேண்டும் முடிந்த போது வாரங்களில் பண்டிகை உன் தேவநாய என்று ஆசரித்து உன் தேவநாய கருத்தர் உன்னை ஆசிர்வத்திற்கு ஒரு கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாக பகுதியை செலுத்தி உன் தேவராய் நாமம் விளங்கும்படி தெரிந்து நீயும் உன் குமாரன் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரன் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் தேவராய கற்பன சிறந்த அருமையாக இருந்ததை நினைத்து இந்த கட்டளை செய்யும் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மோசியின் மூலமாக சிறை வெள்ளி கொடுத்த கற்றலை அவர்கள் கை கொண்டு வந்தார்கள் பஸ்காவ் பண்டிகை எய்திருந்து விடுதலை பெற்ற நாளை நிறைவேறுகின்ற ஒரு பண்டிகை அதிலிருந்து ஏழு நாட்கள் அந்த பண்டிகையை ஒழிப்பில்லாதோடு கொண்டாட வேண்டும் பின்னர் ஏழு வாரங்கள் கழித்து அந்த பண்டிகையை நிறைவடைவதற்காக இப்படி ஒரு கயிறு பிரயாசத்தெல்லாம் ஆண்டு சமூகத்திலே கொண்டு வந்து எல்லாரும் மகிழ்ந்து கழிவு கழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லி வைத்தது வாசிக்கின்றோம் அதுபோல உலகத்தில் எல்லா மக்களுடைய மீட்புக்காக எசு கருசு கல்வாணி செலவு மறித்து அடக்கு மண்ணப்பட்டு உயிர் உயிர்த்தழுந்த நாளுக்கு பிறகு நாளிலே அதிகமா அந்த பெந்தகோசன் நாள் வந்தபோது பரசுத்தாவியானவர் பரலோகத்திலிருந்து ஊற்றப்பட்ட அந்த நாளாக இருக்கின்ற அந்த நாளை நாம் நினைவுபடியாக தேவ சமூகத்தில் இருந்து நாள் வருகின்றது அன்றைக்கு அனைவர் உலகத்திலே இறங்கினார் என்று சொல்லி வேதமாக்கி சொல்கின்ற இயேசுநாதர் பிறந்ததை நாம் எவ்விதமாக கொண்டாடுகின்றமோ அதுபோல பரிசுத்தாமி உலகத்தில் வந்த நாளே நாம் கொண்டாட வேண்டும் என்று திருச்சபைக்கு தேவனாகிய கருத்து கட்டளை கொடுத்திருக்கிறபடினால் இந்த பண்டிகை ஆசிரியப்பட்டு வருகிறது என்பதையும் உங்கள் பத்திர சொல்ல ஆசைப்படுகின்றோம் கிறிஸ்தவ சமயத்தவர்கள் தங்களுக்கு பிரியமான சில ஆராதனைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு மற்றவைகளை மாட்டார்கள் அவருடைய விருப்பம் அவருடைய பாரம்பரியங்கள் இருக்கின்றது நமக்கோ தேவனாகிய கருத்திருந்து கட்டளை கொடுத்திருக்கிறபடினால் நம்ம நடத்துகிறோம் என்பதை உங்கள் பத்திர சொல்ல ஆசைப்படுகின்றோம் யோகான் சுவிசேசம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை உள்ள வசனங்களையும் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தான் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்று அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை அவர்களுக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி அப்போசனாயிரத்த யோவா நிமிதமாக எழுதுகின்றார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அதாவது தேவன் இருந்தார் அவரிடத்திலே குமாரனாயி கிருஷ்ண இருந்தார் வார்த்தையாக இருந்தாரா அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருந்தது அது மனுஷனுக்கு ஒளியாக வந்தது என்று எழுதியிருக்கின்றிருத்துவ தேவன் ஒன்றாகவும்ி கேவனாக இருந்தது அவர் மூலமாகதான் சகலம் உண்டாக்கப்பட்டது அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருந்தது அந்த ஜீவனவுக்குள் ஒளியாக வந்தது என்று பரிசுத்தாமி குறித்து விதமாக எழுதப்பட்டிருக்கின்றது அதற்காக ஆண்டவரே சோதரிப்பு கூட இருந்தார் வாய் மனுக்குலத்திற்காக குமார அனுப்ப வேண்டும் என்ற தீர்மானம் அவருக்குள் இருந்த அவர் ஒரு குறிக்கப்பட்ட காலம் வந்த குமாரனை அனுப்பினார் என்று எழுதியிருக்கின்றபடி பரிசுத்தாவியானவர் உலகத்திற்கு ஏன் இப்பொழுது அனுப்ப வேண்டும் அந்த பெஞ்சகோஷன் நாள் வந்தபொழுது அனுப்ப வேண்டும் என்பதற்கு தேவனுடைய திட்டங்கள் பெரிதாக இருக்கின்றபடியால் அதை ஆராய்ந்து நம் கத்தரை சோத்திருந்து மையப்படுத்தலாம் கலாச்சார நிருபத்தில் நாலாவது அதிகாலம் ஐந்தாவது இதமாக குமாரன் எப்பொழுது வெளிப்பட்டார் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் ஹலோ லுய்யாசு கிறிஸ்தன் தூலகத்திற்கு குமாரனாக வந்த மணி நாளவர் குமாரன் அல்ல ஏற்கனவே அவர் குமாரனாகத்தான் அவருக்கு இருந்தார் காலம் நிறைவேற போதுல பிறந்தவராகி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று எழுதுகின்றார் ஒன்றி திமதி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வாசிக்கின்ற பொழுது அந்த தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி தேவ ரகசியத்தினுடைய மகத்துவம் என்று சொல்லி அவர் பவுல் எழுதுவதை வாசிக்கலாம் தேவத்தி குறி ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேம்பியுள்ளது வெளித்தியலே இந்த தேவனோடு ஒன்றாக இருந்தவர் வார்த்தையாக இருந்தவர் காலம் நிறவேன் என்னும் பொழுது குமாரனாக மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு ஆரண்டு சென்னை பரிசுத்த வேதவியத்தில் வாசித்து வருகின்றோம் இங்கே வாசிக்கின்ற நீதிமொழி எட்டாமது ஆறு வசனத்திலே அவர் ஏற்கெனவே அவர் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று சொல்லி மனசு சாலை ஒன் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் மனமகிழ்ச்சியாயிருந்தேன் எப்ப அவர் சமூகத்தில் மனமக்சியாக இருந்து அந்த பூவலகத்திலே மணமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தவர் குமாரன் என்று செலவே தழுதியிருக்கின்றனர் அவர் விதமாக நாலாயிரம் ஆண்டுகளுக்கு ஆணாமை உண்டாக்கி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் மாமிசத்தில் வெளிப்படுகின்றார் அவர்களுக்கெல்லாம் தரிசனமாயிருக்கிறார் பழைய பாண்டுத்தவான்களுக்கெல்லாம் மோசோடு பேசினார் மோசோடு கடந்து போனார் இப்படி எல்லாம் ஆண்டவர் காலம் நிறைவேறின பொழுது மாமிசத்தில் வெளிப்பட்டார் உலகம் அழைத்து கொண்டாடி கொண்டாட மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு மனுஷன் பிறந்த நாளை கொண்டாடுறதுனால அது பெரிய ஆபத்து நடந்தது கொலை நடந்தது அதை நாளில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்பதை விருப்பம் வீட்டில் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவார்கள் பெரியவர்களுக்கு செத்த நாளை கொண்டாடுவார்கள் ஆனால் தேவன் பிறந்ததை கொண்டாட மனமில்லாத ஏராளமான இருக்கிறார்கள் பரலோகத்திலிருந்து தேவதூத வந்து மகிமப்படுத்தி அந்த நாளில் இப்படி கம்பீரித்தால் லூக்காயுதமாக எழுதுகின்றார் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாது இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அறிவிக்கிறேன் இந்து கருத்துனாகி கிறிஸ்தவ ரஷகர் உங்களுக்கு தாவிதினூர் பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கடத்திட்டு காண்பீர்கள் அந்த சின்னமே பரமசோரின் திரளந்த தூதரனை தோண்டி உலகத்திலிருக்கிற தேவருக்கும் மகிமையும் பூமியிலே சமாதானமும் அந்த பிறந்த தினத்தை விதமாக பரலோகத்தின் தூதர்கள் ஆறு வந்து கழிவு பாடி கொண்டாடி இருக்கிறார்கள் ஆகினால் நம்மவர்களை கொண்டாட வேண்டும் என்பது ஆண்டுடைய கட்டளையாக இருக்கிறபடி நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பிரியமான தேவ ஜனமையை உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்கான லட்சிகர் வெளிப்பட்டிருக்கிறார் என்று அதைவிட மகிழ்ச்சியான சந்தோஷம் ஒரு மனுஷன மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று தேவதூதன் சொல்வதாகவே வாசிக்கின்றோம் ஆகையினால் அந்த செய்தியின் மூலமாக ஈசுநாதர் பிறந்ததன் மூலமாக இந்த நெட்சிப்பை அடையாதி இருக்கின்றபடி நாளே நாளை கொண்டாடுவதற்கு விருப்பம் இல்லாமலேயே போய்விட்டு நமக்கு அதனை கொண்டாடி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி மக்கள் ஆறுசாரமாக போய் கொண்டிருக்கிறார்கள் நான் உணர்ச்சி ஆராதனை செய்கின்ற தேவஜனம் மகிழ்ச்சியும் கம்பீர சத்தங்களும் உண்டாக போல பரசுத்தாவியானவர் இறங்கின நாட்களிலும் மகா புரிய சத்தங்களா உண்டாகிவிட்டது ஆதியிலே ஒன்னா ஒன்னாமதி ஆறு இருபத்தி ஏழாவது செலத்தினம் வாசிக்கின்ற பொழுது தேவன் தம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கை இழந்து போய்விட்டான் இது நிமித்தமாக பரிசுத்தாவி உலகத்தில் வரவேண்டிய அவசியம் உண்டாயிற்று என்று சொல்லத்தில் வாசிக்கின்றோம் அதிமுக ஒரு இரண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நீ தோட்டத்தில் உள்ள சகல விரட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம் நானும் நன்மை நெய்மை அறியத்தக்க விரட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை புசிக்கிற நாளில் சாதவையே சாவா சொல்லி கட்டளை கொடுத்திருந்தார் அந்த கட்டளையை மீறச்சிதான் சாத்தான் என்று சொல்லி திரும்ப சாத்தானுடைய ஒரு பெரிய திட்டம் என தெரியுமா தேவனுடைய கட்டளை பெற்றிருக்கின்ற மக்களை அதை மீறச்சு வேண்டும் திட்டம் புதிய ஏராளமான கட்டளை கொடுத்தப்பட்டதை கை கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கட்டளை எப்படி ஆயிலும் திட்டமாக இருக்கின்றபடி நாள் மிகவும் கவனமாக விழிப்பாக தெளிவுள்ளவர்களாக பயபக்தியுடையவர்களாக கொடுத்த கட்டளை இது எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்து யார் நம்மை மிரட்டினாலும் அதை மாற்றக்கூடாது என்கிற உணர்வு நிலமத்தில் காணப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அழுதமாக கட்டளை மீறிவிட்டபடினால் அவர் மறித்தான் என்று சொல்லுவேதன் என்பது ஆண்ட விருப்பமாக இருந்தது இதே கடந்து வந்தது மனுஷனை ஆண்டவர் இழந்து விட்டார் என்று சொல்லி இருக்கின்றது மனிதனோடு உருவாடி கொண்டிருந்த ஆண்டவரோடு மனுஷனோடு உருவாடி கொண்டிருந்த ஆண்டவர் அந்த மனுஷன் இப்போது தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டபடினாலே அப்படி இழந்து போனதை தேடவும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருச்செமில் இன்றைக்கு ஆண்டு சந்தோஷம் கழிபூர்ந்து கொண்டிருப்பது எதற்கு தெரியுமா அவரை தூரமாக சென்ற மக்கள் எல்லாரும் அவரோடு சேர்ந்து இருக்கின்றபடியால் ஒரே சரீரமாக இணைந்து ஒரே ஆவினாலே கழிவுர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றபடினாலே ஆண்டவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறார் உணர்கின்ற மக்களுடைய பிரியமான தேவஜனே இப்படிப்பட்ட ஒரு மேலவான பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று விரும்பி நம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவின் உலகத்திற்கு பலி செலுத்தும்படியாக அனுப்பி அந்த பணியின் மூலமாக பாவமதிப்பாகிய ரட்சிப்பை பெற்று பாவத்திருந்த நம்மை விடுதலையாக்கி அந்த இழந்து ஜீவனை மறுபடியும் கொடுப்பதற்காக பரிசுத்தாமியானவர் அனுப்பி கொடுத்தார் என்று வேத வாக்கியம் கூறுகிறதுக்காக ஆண்டவரை சோத்தரிப்பமாக அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இழந்து போனதை தேடவும் மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்றார் இழந்து போனதை தேட ஆண்டவர் எதை இழந்து போனார் தெரியுமா அவருடைய பிள்ளையை அவரோடு இருந்த பிள்ளையை அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்ட மனுஷனை அவரோடு கூட உருவாடி கொண்டிருந்த அவருடைய மகனை மகளை இழந்து போய்விட்டபடி நாள் அவர்களை மறுபடியும் தேடி ரச்சிக்க வேண்டும் மனுஷகுமாரியமான ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளை பற்றி உணர்வு விட அதிகமான உணர்வு அனுகூலத்தை குறித்து தேவனுக்கு உண்டு என்பதையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆகையினால் அவர் தேவனாக இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஹாலே அந்த அன்பு அவரை ஜீவனை கொடுக்க வைத்தது என்று சொல்லுவதாம் வாசித்திருக்கின்றோம் ஜீவனை கொடுத்துதான் மனுஷனை மீட்க வேண்டும் என்பது பிதாவினுடைய கட்டளையாக அதை செய்வதற்காக இருந்த உலகத்திலே கடந்து வந்தார் இழந்து போனதை தேடவும் லட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்தில் வந்திருக்கிறார் ஹலலுயா ஹலலுயா வருகிறானே என்று அழிக்கு வருகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கும் பரிபூர்ணப்படும் என்று சொல்லுகிறவன் ஆகிய சுகின்ற உலகத்து வந்தது அவருடைய ஜீவனை மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வளர்ந்து அவன் பரிபூர்ணப்பட வேண்டும் கொடுத்து விட்டு போய்விட நாள் பரிசுத்தாவி கொடுத்து நீ யாரோ நானோந்து விட்டு விலகிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல அந்த ஜீவன் வளர்ந்து வளர்ந்து பரிபூர்ணமடைந்து தன்னை போல மாற வேண்டும் என்பதற்காக தம்முடைய சாயலால் மனுஷனை உண்டாக்கின தேவனால எலியா அதிகமாக த்து கழிகூர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது மாதிரி ஜீவனை கொடுப்பதற்காக இஸ்வநாதர் வந்தார் என்று பரிசுத்தேதன் சொல்லுகின்றது ஒன்றிய அதிகாரி இருபத்தி ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது தேவைக்குற ஜீது அனித்தியமானது சில காலத்தில் நம்ம விட்டு பிரிந்து போகக்கூடியது எந்த விட்டு பிரியாத இனி ஒருபோது மரணத்தை சந்திக்காத நித்தி நித்திய காலமாக இறைவனை போல இறைவனோடு வாழக்கூடிய ஒரு நித்திய ஜீவனை தருவோம் என்று செலுத்தி நவாகிதேவர் வாக்குத்தந்த பணி இருந்தபடினால் அந்த ஜீவனை கிடைப்பதற்காக உலகத்தில் வந்தார் ஹலுலு அந்த ஜீவனை பெறாதவர்கள் யாரும் என்று சொல்லுகின்றபடினால் திருச்சி பெண் பிள்ளைகள் ஜீவனை பெற்றுக் கொண்டவராக இருக்கின்றபடி நாள் ஆண்டவர் நம்ம அதிகமாக பதினைந்து இருபது வருஷமாக ஞானம் பெற்று மறுசுத்தாவி ஆகிய ஜீவனை பெற்றுக் கொள்ளாத மக்களுடைய கூட்டங்கள் பெருகி வருகின்றது என்ன காரணம் என்று சில கண்டுகொள்ள முடியவில்லை நம்முடைய சபையில சின்ன சின்ன பிள்ளைகளும் கூட மறுசுத்தாவி ஜீவனை பெற்று கருத்தருக்குள் வளர்கின்ற ஒரு நல்ல அனுபவத்தை நாம் நமக்குள் அந்த ஜீவனை நினைவேறுவதற்காக நாம் கோடி வந்திருக்கின்றோம் நிச்சய ஜீவனை கொடுப்போம் என்பதே அவனவு கொடுத்த வாக்கு தத்துமத்தாவியான சொல்லுகின்றார் யுவான் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வாசிக்கின்ற பொழுது அந்த ஜீவன் தம்பி குமாரனில் இருக்கிறது என்று சொல்லிப் பிதாமானவர் சொல்லுகின்றார் யுவான் ஐந்து பதினொன்னு ஒன்பான் ஐந்து பதினொன்னு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை அந்த சாட்சியம் அந்த ஜீவனுடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம் என்று சொல்லி வேத வாக்கி சொல்லுகின்றது கூட குமாரம் குமாரனோடு கூட பரசுத்தினர் இருக்கிறார் அறிந்திருக்கின்றோம் வா தங்களில் உள்ள கிறிஸ்தியானவர் கிறிஸ்து உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை முன்னறிவித்த போது இந்த காலத்தை கொடுத்தார் என்பதையும் அந்த காலத்தில் விசேஷம் என்னது என்பதை ஆராய்ந்தார்கள் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவளை தெரிவித்தால் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திற்கு அனுப்பப்பட்டினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்றி பார்க்க தேவ தூதரவாசியாக இருக்கிறார்கள் அலே லுயா பரலோகத்தில் இருந்த ஆண்டவர் மனுஷனோடு கூட வாசப்பட்டு வந்திருக்கிறாரே அது எப்படி முடியும் என்று சொல்லி ஆசையோடு கூட அவர்கள் பார்க்கிறார் என்று சொல்லித்த பேந்திர விதமாக மற்ற தூதர்கள் கட்டளையின்படி பணிவடைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று சேராமீன்கள் ஆறு சரைகளை உடையவர்கள் ரெண்டு சொருளால் முகங்களை மூடி ரெண்டு பறந்து கொண்டு ரெண்டு சொருளால் கால்களை மூடி சேருகளின் தத்தன் பரிசுத்தரு பருசுத்தர் பரிசுத்தர் என்று ஒய்யாதவரை போட்டி தீர்த்துடைய பார்க்க முடியாத செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட மனுஷனுக்குள் எப்படி வாசல் செய்ய முடியும் என்று உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி பரிசு பேர் சொல்லுகின்றார் உங்களுக்கு உண்டான கிருமையை குறித்து தீர்க்கத்தரசன் சொல்ல தீர்க்கத்தரிசிகள் இந்த லட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்து உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு முன்னறிவித்த போது எல்லா தெற்கு தரிசிகளுக்களும் செயல்பட்டார் அதை கிறிஸ்துவனுடைய ஆவி என்று அந்த கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்ட இந்த கரிகளை நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் விரியமான தேவ ஜனமே போட்டீ அதே பரிசுத்தவியானவர் இந்து மகிமியாக இறங்கி நமக்குள்ளே வாசப்பட்டு மகாபெரி அனுபவனு விளக்கிறது என்பதை ஆசைப்படுறோம் தங்களில் கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவனு பாடுகளையும் அதற்கு மகிமைகளை முன்னறிவித்த போது ஈதமாக எழுதியிருக்கின்றது அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் மனிதன் மத்திலே பல பல காரியங்களுக்காக அவர் செயல்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறார் இப்பொழுது மகிமையாக நமக்குள்ளே வாசு பண்ண கடந்து வந்திருக்கிறார் அந்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி அப்போசமாகியவருசு பவன தெளிவாக எழுதுகின்றார் ரோமர் எட்டாம் அதிக ஆறு ஒன்பதாவது வாசலி உங்களில் வாசமாக ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் மாமிசத்துக்கு உட்பட்டவளாக நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவளாக உட்பட்டவளாக இருப்பீர்கள் ஆவிக்கு உட்பட்டவளாக இருப்பீர்கள் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி அப்போசன் ஆகியவரும் சுத்த பவனுமிதமாக எழுதுகின்றார் கிறிஸ்தவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல எப்படி ஒரு தகப்பனுடைய ஜீவன் இல்லாத ஒரு பிள்ளை தகப்பனால் பிறப்பிக்கப்படாத ஒரு பிள்ளை அந்த தகப்பனுக்கு எப்படி பிள்ளையாக இருக்க முடியாதோ அதுபோல இயேசு கிறிஸ்துனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் இயேசுநாத ஜீவனை பற்றியிருந்தால் விளக்குகின்றபடியால் நம்ம யாரும் அவருடைய என்பதற்காக அவரை அப்பாவிதாக கூப்பிட வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளே வாசப்பட கடந்து வந்தார் ஹல லுய்யா அதை நினைவுறுவது எவ்வளவு பெரிய மேன்மை என்பதை எலை மக்கள் உணர வேண்டும் என்பது குடும்பத்தில் சொல்லிக் கொள்ள பிள்ளைகள் பிறந்த தினத்தை குறித்து வைத்து நாள் நட்சத்திரங்கள் எல்லாம் எழுதி வைத்து அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் நண்பர்களை கூட்டுகிறார்கள் உறவினர்களை கூட்டுகிறார்கள் திருப்திகளை கொடுக்கிறார்கள் இப்படி உலக மக்கள் மகிழ்ச்சியை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஆண்டு பிள்ளைகளாக பிறப்பிக்கப்பட்ட நாளை மிக அதிகமாக நினை வேண்டும் என்று ஆவியானவர் திருளம்புகிறவருக்காக ஆண்டவர் நாம் சேத்தரிப்பமாக ஒன்னாம் அதிகாராம் தசத்திலே யோவான் ஒண்ணாமதி காலம் நான்காவது வசனம் ஆகி ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது மாமிசமாகி கிருமியினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளேயே வாசம் பண்ண ஆரம்பிச்சு வருஷத்தை யோவான் நிமிதமாக எழுதுகின்றார் அந்த வார்த்தை ஈலமாய் ஜீவனாகி அந்த கிருமி நாள் சத்தியத்தினால் இறைந்தவராய் ஆவியானவராய் நமக்குள்ளே சொல்லுகிறார் திருத்துவ தேவர் குமார குமாரனோடு இருக்கிறார் அந்த மருசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே வாசம் பண்ணி இவ்விதமாக மையப்படுத்துகிறார் என்று ார் என்பதை உணர்ந்து பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சரியாக ஒரு முழக்கம் உண்டாகி அப்பொழுது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் வானத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பித்து உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் அக்கிரிமமான நாவல் போல பிரிந்திருக்கும் அவர்களுக்கு காணப்பட்டு அல்லாமலும் அக்கிரிமயமான அமர்ந்தது அவர்கள் தங்களுக்கு தந்த வரத்தின்படியும் வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார் ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியும் வெவ்வேறு பாசங்களிலே பேச தொடங்கினார் புதிய ஏற்பாட்டிலேயே எல்லாரும் வெளிப்பட்டது என்று சொல்லி எழுதியிருக்கிறது பல ஏற்பாட்டிலே அமீதமான அனுபவங்கள் இல்லை ஆவியாளர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்ல இது மாதிரி தேவனாகிய கருத்து நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை வாசல்பட்டு திருப்பிறவர்களுக்கு பராக்கிரமாக இருப்பார் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் யுத்தம் இருந்த போன்ற ஆவியாக இருப்பார் நியாய விசாரிகள் நியாயத்தின் ஆவியாக இருப்பார் தீர்க்கத்தரசன உரைக்கிறவர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருந்து இவ்விதமாக செயல்பட்டாரு தவிர பெஞ்சகோச நாள் வந்தபொழுது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பேசக்கூடிய பாசைகளைவர் பேசும்படியாக கிரிய செய்தார் என்று சொல்லி பரிசுத்தவர்கள் சொல்லுகிறார் அதை குறித்து ஏசா இருபத்தி எட்டாம் மதி ஆறு பதினொன்று வாசிக்கின்ற பொழுது உதடுகளினாலும் பேசுவார் இதுவே நீங்கள் இழைத்தவரை இடைப்பாடு பண்ணத்தக்க இழைப்பாடு அவர்களோடு அவர்கள் மாட்டோம் என்கிறார் இதுவே ஆறுதல் அவர்களோடு சொன்னால் அவர்கள் மனிதனுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு காரியம் மனிதனோடு கூட பேசுகிறார் மற்றவர்கள் காணும்படியான கிரியை நடப்பிக்கக்கூடிய ஒரு காரியம் மிதமான இறங்கி பல பல உலகத்தில் எல்லா பாஷை மக்களும் அன்றைக்கு கூடியிருந்தார்கள் பாரதரும் மேதரும் மேல அமைத்தரும் பொந்து கலாத்தியா கப்பத்தோமியா அமீதமாக எல்லா நாட்டில் வானத்தின் கிழங்கும் பூமியில் உள்ள சகல தேசத்தில் அவருடைய பாசைகளில் எல்லாம் தீண்ட மகத்திற்கு பேசும்படியாக அவையான இறங்கினார் இடைப்பார் கொடுக்கும்படியாக அதே விவசாய சொல்லப்பட்டது போல நியாயம் விசாரிக்கிற நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அவருக்குரிய ஆவியாகவும் இதற்க தரிசனம் திருக்க தரிசனத்தின் ஆவியாகவும் இதோ ஒவ்வொருவருக்கும் தேவையான அந்த தொழிலுக்கு தேவையான வல்லமைகளை கொடுக்கக்கூடிய ஆவியானவராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இங்கே பரிசுத்தாவியான ஒரு இறங்கின நோக்கம் மேன்மையானதாக இருக்கின்றது உலகத்தில் எல்லா நாட்டு மக்களும் பேசக்கூடிய பேசி மையப்படுத்தும் வெளிப்படுத்தும் இருந்தது பலத்தை இடி முழக்கம் போன்ற புதிய சொத்தம் உண்டாகி இத கூடியிருந்த வீடெல்லாம் நிறைந்து அசையும்படியான கிரீர் நடந்து அந்த கூடியிருந்த இசை யூத மக்கள் எல்லாரும் பயப்படும்படியாக ஆச்சரியப்படும்படியாக வேதாகமத்திலே நாம் இப்படி வாசிக்க கேட்கிறோம் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் சில வசனத்தை வாசிக்கலாம் ார்கள் அந்த சத்தம் உண்டபத்துலவா அப்படி இருக்கிற நம்ம அவரவர்களுடைய ஜென்ம பாசையிலே இவர்கள் பம்பினியா எந்த தேசத்தார்களும் இப்படி எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக தேவனுடைய மகத்துவ வழிபட்டது என்று சொல்லி மனசு தேவனுக்கு மாத்திரம்தான் உலகத்தினுடைய எல்லா பாசைகளும் தெரியும் மற்ற சாமிகளுக்கு தமிழ் பாஷை மாத்திரம் தான் தெரியும் ஆந்திர கடவுளுக்கு ஆந்திர பாஷை மாத்திரம் அப்படின்னா அவர்கள் எதாறு மனிதர்கள் தூரத்தில் வாழ்ந்து கடந்து போற செத்து போற ராட்சசங்களை சொல்லி வேண்டும் சொல்கின்றது இறைவன் ஒருவருக்கு மாத்திரமே உலகத்தில் எல்லா பாசைகளும் தெரியும் அந்த இறைவனுடைய விட்டாள் சிருஷ்டித்த மனிதன் அந்த சாயலை இழந்து போனபடி நாள் மறுபடியும் அவனுக்கு அந்த சாயலை கொடுத்து அவனை கொடுக்க வேண்டும் என்றால் எல்லா தேசத்து மக்களும் கூடி வந்திருக்கிற ஒரு நாளாக இருந்தபடியினால் எவர் அப்படி ஒரு நாளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அறிய முடிகின்றது ஆண்டவர் நாம் சேத்தரிப்பு ஐம்பதாவது நாளிலே இப்படி அற்புதமான செயல் நடந்தபொழுது யூதர் எல்லாரும் பெருமைப்படைந்து வேத வாக்கியங்களை உணரும்படியான ஒரு உணர்வுகளுக்கு சொல்வதை சொல்கின்றது சில கற்பனை மாத்திர கை கொண்டு கடந்து போனார்கள் அபிஷேகம் இறங்கினவுடனே அப்படி எல்லாரும் உணர்வடைந்தபோது சிலர்கள் குடித்துவிட்டு சொன்ன பொழுதுனால் என்று சொல்லி அந்த எவரைய நாட்டு சிறைய நாட்டு மக்களை சொல்லிக் கொண்டிருந்தால் சொந்த ஊர் மக்களுக்கு வேலை பாசை தெரியாது தெரியாதனாலே இப்படி சொன்னார்கள் அப்பொழுது பேதில் எழுதுன என்று எழுதியிருக்கின்றது போல மாமிசமான யாவர மேலில் ஆவி ஊற்றுவேன் அப்போது உங்களை குமாரத்தில் சொல்வாள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா அது நிறைவேறது என்று சொன்னது வேதத்தை அறிந்த யூதர்களுக்கெல்லாம் உணர்வு என்று சொன்ன மாணவர்களே அன்று திருச்சபை உருவான நாள் என்று சில பேர் எழுதியிருக்கிறது தேர்தலுடைய ஒரு நாள் மனித நிச்சயமனை பற்றி விதமாக மறுபடி ஒரு சபையாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று திருச்சிலுக்கு அந்த கட்டளை கொடுத்திருக்கிறார் மூவாயிரம் பேர் வென்றைக்கு அப்போது சொல்வதூட சேர்ந்து ஒரே சபையானார்கள் என்று ஏற்றுக்கொண்டம் பெற்ற இந்த வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குரிய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் ஏறக்குறைய பேர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் உபதேசத்திலும் உறுதியாக தரித்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டாயமை துணிச்சமையை அவருடைய பாடி அவருடைய ஜீவனை அவரது சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை மறுபடி உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருந்த நாள் இந்த பிந்தகோசு நாளாக இருந்ததால் பிரியமாட தேவச்சாரதே அந்த அனுபவத்துக்கு இந்த கடைசி நாட்களை புதிய அரசின் சபையை கட்டியடித்துக் கொண்டிருக்கின்ற மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை அபிஷேகம் இல்லாதவர்களாகவும் தேவனோடு உறவாட முடியாதவர்களாகவும் ஒரு தேவியின் ஐக்கியம் இல்லாதவர்களாகவும் சிதறடிக்கப்பட்டு சின்னாம்பமாக அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே கருத்து பிரியமான ஒரு மறுசுத்தமையை எழுப்பி தேவாய் புதிய சபையை கட்டியளிப்பி அந்த ஆதி சபையினுடைய அனுபவங்கள் எல்லாம் மறுபடியும் கொடுத்து அந்த மறுசுத்தாதி குழாக வழி நடத்தினது மாத்திரமல்ல அந்த பெந்தகோச பண்டிகை மறுபடியும் கொண்டாட வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறபடி நான் நாமன் மனிதனுக்குள்ளே வந்ததனுடைய நோக்கம் என தெரியுமா அந்த மனிதனுக்கு தேவன் கடவுளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுநாதர் எல்லாரும் கடவுள் என்று கும்பிடுவார்கள் கடவுள் என்று சொல்லுகின்றார் விசுவாசத்து நடந்துகிறான் என்று சொல்ல வேத்தில் எழுதி ஆகினாலும் ஆண்டவர் கடவுள் ஆகிவிடுகிறது கும்பிடுகிற எல்லாருக்கும் அவர் தேவனாகி விடுகிறது வாசிக்கிற பொழுது இரண்டாம் திருமம் ஆறாவது நிகாரம் பதினாறாவது போலீதமாக எழுதுவதையும் வாசிக்கலாம் தேவனுடைய ஆலயத்துக்கு விற்கிறவங்களுக்கு சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்களின் ஜனங்களாக இருப்பால் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே நான் அவர்களுக்குள்ளே வாசமணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் அவர்களுடைய ஜனமாக இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்க ஆலயமாக இருக்கிறீர்களே ஹலோ தேவனுடைய வாசு இந்த உலகத்தில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக நம்மை மாற்றி இருக்கின்றபடியால் நமக்குள்ளே அவர் வாசமணி நமக்கு தேவனாக இருக்க வேண்டும் நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அவருடைய ஜீவனாகிய பரிசுத்தாகி நம்ம அனுப்பியிருக்கிறபடினால் நம் எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று தேவசமுத்திரிக்கொள்ள ஆசைப்படுகின்றார் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பிள்ளைகளாக இருக்கிறோம் உலகத்தில் யார் நம்மை அவமதித்தாலும் யார் நம்மை மறுத்தாலும் பண்ணினாலும் நம்மை தாழ்ந்தவர்கள் ஏழைகள் அறிவிழிகள் என்று நம்மை அமிலமாக அசுசியாக பேசுகளை அசட்டை பண்ணி கடந்து போயிருந்தாலும் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளே வாசகம் என்பதற்காக தூலத்திலே தெரியும் மாட மாடிகைகள் இருக்கின்றது அலங்காரமான வீடு வீடுகள் இருக்கின்றது அரியணைகள் இருக்கின்றது படித்தவர்கள் பட்டதாரிகள் மனோடமாக வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலேயே வாசம் பண்ண விரும்பாதான் ஆண்டவர் நமது மத்திலே வாசம் விரும்பி இருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மேன்மை என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை ஆசைப்படுகிறேன் ஏதோ பண்டிகை ஆசிரியத்தை எண்ணாதபடி நமக்குள்ளே தேவனையே வாசம் கடந்து வர வேண்டும் என்று நமக்குள்ளே உலவுகிறார் அந்த சட்டத்தை கேட்கிறோம் உணர்வுகளை காணுகின்றோம் அந்த பேசுகிற சட்டத்தை நாம் உணர்ந்து களை கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறபடினால் மேன்மையான காணப்பட வேண்டும் மாறுபாடு உள்ள சந்திதி விட்டு நேரு விட்டு உள்ளது லட்சக்கணக்கான எல்லா தேசத்து மக்களும் இப்படி படிப்படியாக பேரமை உள்ள மக்கள் கலிலியர்கள் இப்படிப்பட்ட பேசுகிறார்கள் என்று உணர்வடைந்திருந்த போதிலும் அந்த யோகையினுடைய திருத்த தரிசனம் என்பதை தெரிந்திருந்த போதிலும் மாறுபாடு வேறுபட வேண்டுமாமே கட்டி கொடுத்த ஆலயத்தை விட்டு எப்படி போக முடியும் இங்கேதான் வழிமுறைகள் காணிக்கைகள் எல்லாம் இருக்கிறதே இது போகுமே என்று சொல்லி யாரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் பேர்கள் மாத்திரமே மாறுபாடு உள்ள சந்தையை விட்டு வேறுபட்டு வந்தார்கள் உலகத்தில் ஆராதனையில் நடந்து கொண்டிருக்கின்றது தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்துறார்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ன தெரியுமா மாறுபாடு சந்தித விட்டு வேறுபடவில்லை அவர்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறதில்லை ஆலயத்துக்கு மிக்கிறவர்களுக்கு சம்பந்தம் ஏது அவிசுவாச விசுவாசிக்கு ஐக்கியம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று அவர்கள விலகி அசுத்தமானது தொடாதபடி மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு நேரு மட்டும் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன் நீங்கள் ஜனமாக இருப்பார்கள் என் ஜனமாயிருப்பில் என்று தேவன் சொன்னது போல நீங்கள் ஜீவன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அதை குறித்து அப்போ சுத்தம் எபேசனுக்கு எழுந்தபொழுது இரண்டாம் ஆறு முதலீச்சும் ஒரே நகரத்தாரும் என்னுடைய அஸ்திபானத்தின் மேல் கட்டப்பட்ட என்னுடைய அஸ்திபானத்தின் மேல் கட்டப்பட்ட இசை இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது அவர் மேல் கர்த்தருடைய கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வந்து வாசஸ்தலம் தேவன் வாசம் ஒரு நகர் அது புதிய சிலைமாக இந்த நாட்கள் எழுந்தி வந்து பெரும் தெரியுமா அவரை மனவாட்டியாகி சபை பிறந்திருக்கின்றது கொண்டாட வேண்டும் என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகின்றார் யார் யாருடைய கல்யாணத்தை கொண்டாடுகின்ற மனவாட்டி பிறந்த நாளை ஏன் கொண்டாடக் கூடாது என்பதை உணர்ந்து இந்த நாளிலே கழிவுந்து மகழ வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்பது மனைவி தன்னை ஆயத்த மணி நாள் என்று சொல்ல கேட்டேன் வேறு யாரை குறித்து முக்கியப்படுத்த திருதவில்லை மனவாட்டிய முக்கிய சொல்லுகின்றபடியால் இந்த மனவாட்டி உருவாக்குவதற்காக இறங்கி வந்திருக்கிறார் ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு ஏகாய் ஆயத்தப்படுத்த போல நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் கண்ணிப்பெண்கள் எல்லாம் கழிவாணத்துக்கு வந்திருந்த போதிலும் ஒரே ஒரு எஸ் மாத்திரம் அந்த மனவாட்டி சாதம் கிடைத்தது போய் அனுபவத்தைப் பற்றி லட்சக்கணக்கான மனைவாட்டியாக எழுப்பப்பட்டு வருகிறது ஆவியின் கூட்டிக் கட்டப்பட்டு வருகிறேன் எழுதியிருக்கின்றபடி அந்த மேயான வாழ்வி நமக்கு தர வேண்டும் என்பதற்காக பரிசுத்தான் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார் பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இயேசுநாதர் சொல்லும் பொழுது அந்த வருஷத்தாய் பெற்றுக் கொண்ட மக்களுக்கு இருக்கிற மேல்மையான ஒரு அனுபவத்தை இயேசுநாதருக்கு சொல்வதே வாசிக்கலாம் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைத்திருக்க நான் பிழைக்கிறபடி நான் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் மறு மீதி உங்களை சந்திக்காது என்று சொல்லி சரீர மரணத்தை குறித்து எழுதவில்லை மறித்து போனது போலி பெற்ற தேவனுடைய உயிரோடு எழுந்து ஜீவனோடு இருக்கிறபடி அந்த ஜீவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறபடி நாள் நீங்கள் மறிப்பதில்லை என்று சொல்லுவது இவளை புரிய இந்திய கிடைத்திருக்கிற மகிழ்ந்து கனிபுரிந்து கொண்டுள்ளால் பொங்கி வழிகிறது என்று இவைகளை உணர்கின்ற பக்தர்கள் தான் பாடியிருக்கிறார்கள் ஆகினால் தேவ ஜனமே பரிசுத்தாங்கி நமக்குள்ளே வந்ததனால் கிடைத்திருக்கிற மேன்மை நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் மாத்திரமல்ல தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறார் நமக்குள்ளே வாசப்படுகிறார் என்பது மாத்திரமல்ல மனவாட்டியாக ஆகியிருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல நாம் இனி பாவத்தினாலும் அறிக்கப் போவதே கிடையாது அப்படியே பாவச்சிதாலுமே அடித்து திரித்து உணர்த்தி எப்படி அந்த பரமசான கொண்டு சேர்த்த போற ஆரம்பிச்சு நம்ம அறிந்திருக்கிறபடியால் அதற்கு திருச்செவைக்கும் தலைமைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தேவச்சாரமே அப்படிப்பட்ட நல்ல அனுபவம் பெற்றிருக்கிறோம் என்பதை மரணம்மை நெருங்கப் போகிறதில்லை மரண பயத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி சரத்தில் ஓய்வெடுப்பதற்கு வேண்டும் அதனால் பவுல் சொல்லுகிறார் நான் இதில் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கின்றது அது இங்கே இருந்தாலும் உங்களுக்கு அது புரிஞ்சுமாக இருக்காத பலனும் பெருகும் என்று சொல்லி நான் எழுகிறேன் என்று சொல்லி சொல்லி ஓய்வு ஒரு நேரம் அது இழைப்பாடுகிற ஒரு நேரம் தானே அது மரணம் நித்திரை என்று சொல்லி சொல்லி இருக்கின்றது அதற்கென இயேசுதாதர் வருகை பிந்தினால் அப்படிப்பட்ட அவசியமா இருந்தால் போகலாம் அப்படி இல்லாத நிச்சயமாக நமக்குள்ளே வாசம் பண்ண கடந்து வந்திருக்கிறார் இருக்கின்றபடியால் நாம் பிழைத்திருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அறிந்து மக்கள் மிக தைரிய மிக கம்பீரமாக இந்த பாடி விட்டு நாள் பிரிந்து அதிகமாக நிரப்ப வேண்டும் என்று தேவ சமூகத்திலே கேட்டுக்கொள்ள ஆசைப்படும் ஒன்னாவது ஆறு பத்தாவது சமூக வாசிக்கின்றபடி பற்றிய சுவிசுவத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா இந்த ஜீவனையும் அழியாமை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது சுவிசுவசத்தினுடைய மேன்மை என்று சொல்லுவதன் சொல்லுகின்றது உலக பிரகாரமான நன்மை கிடைக்கும் குடிசை விட்டு விட்டு விட்டு மாடி விட்டு கொண்டேன் கடல் தொழிலிருந்து சொத்து வாங்கி விட்டு இப்படித்தான் இன்றைக்கு சாட்சி கொடுக்கின்றார்கள் தவிர ஜீவனையும் அழியாமையும் மக்கள் இன்றைக்கு வெளியே கிடையாது அறிவித்துக் கொள்கிறேன் ஆகியால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பெற்றுக் கொள்ளும்படி நம்முடைய அந்த கிருமை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அணியாமையும் வெளியரங்கமாக்கிறார் இயேசுநாதர் மரணத்தை ஜெயித்ததனாலே மனுஷனுக்கு அந்த ஜீவன் கிடைப்பது மாத்திரமல்ல ஒரு வாழ்வு கிடைக்கிறது என்பதை வெளியரங்கமாக்கினார் திருச்சபைக்குள் மாத்திரம்தான் என்று செய்தி அறிவிக்கப்படுகிறது மருத்துவனாலே ஜீவனோடு இருக்கின்றபடி நாள் அந்த மருந்தத்தை ஜெயித்த ஆண்டு நமக்குள்ளே மறுபடி வாசம் கடந்து வந்திருக்கின்றபடி நாள் நமது ஜீவனையும் அழியாமையும் சுதந்திரத்துக் கொண்டோம் என்ற உணர்வு நமக்கு இருக்க என்பதை மூலமாக நமக்கு தந்திரப்பட்டதற்காக ஆண்டவரின் அதிகாரி மையப்படுத்துவோமாக அலுவயம் ஆகிய மனுஷனை நம்முடைய சாயலாக சிருஷித்த ஆண்டவர் மறுபடியும் அலுக்கூலத்தை தம்முடைய சாயலாகவே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவரை போல மாறுபடியான ஒரு வாழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிறபடியால் அதற்கு மாறான சிந்தனைகளை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றோம் சிந்தனைகளிலே பார்வைகளிலே பேச்சுகளிலே உடனடைகளிலே எல்லாவற்றிலுமே மாற்றமடைந்து மாற்றமடைந்து மாற்றமடைந்து ஒரு நாள் தேவத மா கட்ட வா தூய்மையாக்கி தூய்மையாக இறைவனை வாழ்வழித்துக் கொண்டிருப்பது வைத்து விட்டபடி நாள் அவர்களுக்கு அது பிரகாசமாக இல்லாமல் போய்விட்டது அந்த மரக்கண்கள் திறக்கப்பட்ட மக்கள் ஆறு பிரகாசம் அடைந்து கொண்டே வருகிறார்கள் அருமையான தேவ ஜனமே அமிதமாய் தேவனுடைய சாயிலால் சிருஷிக்கப்பட்ட மனுஷர்களை மறு மக்களுக்குலை தேவ சாயலை கொடுப்பதற்காக அவர்களுக்குள்ளே வாசம் கடந்து வந்திருக்கின்றபடினால் பரிசுத்தாய் உலகத்தில் வந்த நோக்கம் மனுஷனை மறுபடியும் தமை போல மாற்றுவதற்காக ஹலோ அந்த கிரியில் படிப்படியாக நடந்து கொண்டே இருக்கின்றது ஆச்சரியப்படுகிறார்கள் மோசமான பரியாசம் பிள்ளைகளை பார்த்து நம்மை பார்த்து இப்ப நம்மை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் ஒதுங்கி புகின்றார்கள் நமக்கு முன்னே புகைப்பிடிப்பதற்கும் கட்டுமானத்தை பேசுவதற்கு அஞ்சு ஒதுங்கி விடுகிறார்கள் எதோ கோயிலுக்கு போறோம் பாவருக்கு சேரும் என்றுதான் நம்ம நடக்கின்ற மாற்றங்கள் பகா தெரிய மாற்றம் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் கோழி முட்டை கொடுக்கிற குஞ்சா கருளானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி மாறி சுமார் குறிக்கப்பட்ட நாளுக்குள்ளாக கோழியை போல மாற்றமடைந்து ஒரு நாள் வெளியே வருகின்றது போல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் யார் தந்தை தெளிமா அந்த ஆகினால் பரிசுத்தாயினர் இந்த உலகத்துக்கு வந்த தினத்தை கொண்டாடும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அவரை போல மாற்றுவதற்காக நமக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார் நம்ம பிள்ளைகளை கூட நம்ம போல மாற்றுவதற்கு கொஞ்ச நாள் முயற்சி பண்ணுவோம் அவர்களுக்கு வாசம் பண்ணி அப்படி எல்லா தவறுகளையும் உணர்ந்து கஷ்ட நஷ்டங்கள் பார்த்து அவர்களுடைய பின் மாற்றங்கள் அவருடைய திடீர் மாற்றங்கள் எல்லாம் பார்த்து வேதனடைந்தால் அவர்களை அமிதமாய் தாங்கி அலமணைத்து அவர்களுக்காக ஜபம் பண்ணி வேண்டிக் கொண்ட வேண்டியது போலி இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது அறியாது போல தேவைகளுக்காக நம்மை வாழ வைத்து ஆசிர்வித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகின்றது அவர் ஒருபோது என்று தேவன ஆவியை எதை செய்யக்கூடாதா துக்கப்படுத்தாது என்று சொல்லுகின்றதற்கான மனவில இடமாகிவிடாத எப்படி வாழ கொண்டிருக்கிறார் எப்படி மாற்றப்போறார் என்பதை உணர்ந்து உணர்ந்து அதற்காக சந்தோஷப்பட்டு அவரோடு விட களை கூர்ந்து அவர் அவரை சந்தோஷப்படுத்தக்கூடியவராக மாற வேண்டும் என்று ஆவிய அனைவரும் சொல்லுகின்றார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பரிசுத்தான் நமக்குள் வந்துவிட்டபடினா நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அவர் நம்முடைய தேவனாகவும் இருக்கிற நல்ல அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் யோவான் சொல்கிறார் பிரியமானவர்களே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிற மாலோனியோ எவ்வளவு படியும் வேன்மையான வாழ்க்கை தெரியுமா உலகப்பாடல ஏழ்மையாக ஏழ்மையாக இருக்கலாம் சட்டத்தில் பலவிதமான ரோகங்களும் நம்ம ஆலோசித்து கொண்டிருக்கலாம் கடன் தொலைகளும் நெருக்கி கொண்டிருக்கலாம் சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல வேன்மையாக வாழ முடியாத அளவுக்கு ஏழ்மை கோலம் கொண்டுள்ள நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கலாம் அதை குறித்து கலங்காமல் அடுத்து நாம் யாரை போல மாறப்போகிறோம் தெரியுமா உண்டாக்க ஆண்டவரை போல ஆகிலே மனுஷனை தமிழை சாயலாகிறது போல இனி அவர் வருகையில் அவரை போல மாற போகின்ற அதற்கப்புறம் உலகத்தில் ஆயிரம் வருஷம் அரசாட்சி வரப்போகின்றான் எல்லாருக்கும் தெரியும் நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி தேவனை போல இருக்கிறோம் என்பது நன்றாக தெரியும் அவர் கொடுக்கிற எல்லாம் மரியாதைகளை நமக்கு தரப்புகிறார் என்று சொல்லுகிறது தெரியுமா நமக்குள் வந்தது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று தேர்வு செலுத்தலை கேட்டுக்கொள்கின்றான் என்னுடைய விசுவாச ஊழியத்தினுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னால் நான் மொபைலில் விசுவாசியாக இருக்கும்போது எனக்கு ஒரு அருமையான நண்பன் உண்டு அரசியல் கடவுளில் என்று சொல்லக்கூடிய பொருள் என்று சொல்லி கேட்டார் தாராக்கப்பட்டு கஷ்டமா இருக்கும் நீங்க எனக்கு ஒரு வீடு எடுக்கணும் முதல வீடு எடுத்து வச்சிட்டு வர்றேன் மோசமான மனுஷனா இருக்கிறாங்க ஆனாலும் வச்சுட்டு வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேமிலியை ஊர்ல கொண்டு விட்டுட்டு வந்துட்டாரு இப்ப என்னோட கூட பழகினாலே நான் திரும்ப நான் பிறகு ரெண்டு பேரும் பக்கத்துல குடி இருக்கலாம் வேலைக்கு வரலாம் பேரை சம்மதிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வீடு எடுத்து வைத்து விட்டு அவர் நான் திருமணம் வந்தேன் திருமணம் முடிச்சுட்டு போன ரெண்டு பேரும் ஒன்னாக தான் வேலைக்கு போவோம் ஒன்றாக ஒரு இடத்துல சாப்பிடுவோம் ரொம்ப அன்பாக எல்லாரும் இடத்துல கேட்போம் பெரிய மாமகன் வரலையான்னு கேப்பாங்க இல்ல ஒரு வீட்டுல இருக்கிற வேலையா இருக்கிற ஜாத இடத்துல சின்ன மாமகன் சொல்லுவாங்க இப்படி ரெண்டு பேரும் ஒரே சகோதரர் மாதிரி பழகி கொண்டிருந்தோம் ஒரு சில காலம் கழித்த பிறகு நான் இயேசு நாதரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது இசுநாள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு ஏற்பட்டது கிறிஸ்தவன் அப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஜம் வைத்து அவர் எழுத்து வீட்டில் இருக்கிறார் அப்படி இருக்கும் போது அடி ஆட்கள் கொண்டு வந்து இப்படி கூட்டத்தில் சட்டம் போடுறான்னு சொல்லி ஆட்கள் எல்லாம் பண்ணி இருக்கிறான் எப்படி அடிக்க வேண்டும் அவருடைய நண்பன் ஒருவர் அவரும் எங்களோடு கூட கிறிஸ்தவ என்று சொல்லக்கூடிய ஒருவர் மாறு என்ற பெயர்ல எங்களோட இருந்தார் முதல்ல ஊழியக்காரர் இருந்தார் இப்படி ஆளா நடந்து கொண்டிருக்கிறது அடிக்கணு ஆளெல்லாம் கொண்டு வந்துட்டார் பெரிய ரவுடிகளெல்லாம் வந்து இருக்கிறாங்க தெரிய வந்தது வீட்டை முடித்தோன்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்து பாட்டி விட்டு ஐயா என்கிட்ட சொன்னாங்க யாரு வெளியே வர வேண்டாம்னு சொல்லுங்க நான் பேசிக்கொடுற சரி இவங்க போன பிறகு அந்த ரவுடிகளெல்லாம் ஐயாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா ஐயா ஐயா ஐயா நீங்களா நீங்களா நீங்க நடத்துற கூட்டமா இப்படி என்ன என்ற ஊருக்கு வீட்டுக்கார ஏமாத்தி கூட்டம் அவங்களாம் பயப்பட பழைய காலத்தின் அரசியல் இருக்கும் போது முந்தைய நாள் ஜம் வந்துட்டு போகும்போது தம்பி புத்தகம் தொலைஞ்சு போச்சுதானே நான் அது காசு தரேன்னு சொல்ல காசு எல்லாம் கிடைக்காது காசு எல்லாம் வாங்க விரும்பல அடுத்த விட புத்தகத்தை கொண்டு வரலா நடக்கு தெரிஞ்சவங்க ஆட்களை கூட்டி அடியு விட்டான் வேற மாதிரி எங்க அடிக்கிற இந்த வீட்டுக்காரங்க முயற்சிக்கிறான்னு சொல்லி சொல்லி போட்டு வந்திருக்கிறான் எப்படி ஐயா சட்டம் போட்ட பிறகு எல்லாரும் தொடர் உடைஞ்சி அவங்க வெளியே போச்சு எடுக்கிற நல்ல தோலை வரிக ஒரு புத்தகத்துக்காக கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லி சத்தம் போட்டு போட்டாங்க எப்படி அண்டையில இருந்து அவன் நமக்கு எதிரியா மாறிட்டான் எதிரியா மாறி மாறி ரொம்ப விசாரமான காரிகளும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க என்னோட வேலைக்கு வர போக மாட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நம்ம எந்த தவறும் செய்யவில்லை இயேசு நாதரை கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக இந்த மனுஷன் இப்படி பகிரங்கமாக நம்ம எதிரியாக விட்டானே பல பல மலை அநேகர் கேட்பாங்க கம்பெனியில் ஏம்புறது நபர் உங்க கூட வரல சொல்லி அவருக்கு லேட்டா வர்றாரு தெரியல வீட்டுல வேலை இருக்கும் போலன்னு மாத்திர சொல்லிட்டேன் இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் ரொம்ப பாரமாக ரோட்ல நான் போயிட்டு இருக்கும் போதே பருசு கொஞ்ச நேரத்தில் கூட்டிட்டு அப்புறம் பேசுறார் இந்த பெரிய மனுஷன் சின்ன பையனுக்கு மரியாதை கொடுத்தது கேள்வி கேட்டார் சின்ன பையனுக்கு மரியாதை கொடுக்கல சின்னையப்பாவுக்கு கொடுக்கிற மரியாதை இப்பொழுது சின்ன பையனுக்கு தரப்பட்டது ஆகினாலே இந்த உலகம் இப்பொழுது உங்களை அறியவில்லை மாற்றடைந்து ஆளு செய்யத்தில் பணிந்து புதிய பரிசுத்தான உலகத்தில் வந்தது எதற்கு தெரியுமா பேசி நம்மை கணிபுற வைப்பதற்காக மாத்திரம் என்ன நம்மை அந்நியர்களாக விட்டுவிட வேண்டும் என்பதற்காக சொந்த பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக உலகத்தில் எந்த மனிதனும் எதிர்க்க கூடாத வல்லமைகளை தந்த நம்மை உலகத்தில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை செய்ய வைக்க அரசர்களாக நம்மை மாற்றுவதற்காக வந்துவிட்டார் அவர் பூமி வாங்குவதற்காக முதல் முறையில் போயிருக்கின்றோம் பார்த்து விட்டு ஊழியத்துக்கான ஏற்பாடுகள் செய்துவிட்டு நாங்க வந்த பிறகு எனக்கு ஒரு எண்ணம் இந்த சைதான் மூலகரப்பட்ட இருக்கிறான் எப்படி நமக்கு எதிராக புறப்பட்டு வருவா சரி பார்க்கலாம் கடவுள் நமக்கு ஆலோசனை சொல்வார் யுத்தம் செய்வார் என்ன ஜபித்த கூட அடுத்த வாரத்துக்கு ஒரு எலக்ஷன் இதே மாதிரி ஒரு பாராளுமன்ற தேர்தல் அப்பொழுது வந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பிரச்சார தீரங்கியாக பிரசகம் பண்ண ஆரம்பித்தான் ஒரு மேடலில் பேசிட்டு இருக்கும் போதே காட்டெட்டாக இறந்து போட்டான் உயுதல் அந்த வசனத்தை எழுதி ஒட்டி இருக்கிற எல்லாருக்கும் உரிமை இல்லை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அந்த உரிமை தரப்பட்டிருக்கின்றது ஆகியனால் அருமையாளே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட மேன்மை மகா பெரியதாக இருக்க என்பதை உணர்ந்து எவ்வளவு பெரிய துக்கமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மருத்துவமாக இருந்தாலும் ஜிவமண்ணை கடந்து செல்லும் பொழுது அந்த ஆவியார் நமக்கு ஆறுதல் சொல்லுகின்றார் இதுவே ஆறுதல் இளைப்போரப்படுத்த ஆறுதல் இதுவே இறைவன் மனிதனை தேற்றுவதற்காக தேற்றவாளன் ஆகிய பரிசுத்தாவியார் நம்மை ஆறுதல் நம்முடைய எதிராளிகளை அழிப்பதற்காக நம்மியானவர் எப்பொழுதும் ஆவியாரோட சத்தத்தை கேட்டு கேட்டு கழி கூர்ந்து கொண்டிருங்கள் முழுமையான தெய்வம் பேசக்கூடிய தெய்வம் ஆகினால் பிரியமான தேவ ஜனமே திருச்சபை தலைமை பதில் என்று எல்லா கலை சபைகளிலும் இதை பரிசுத்தாவினுடைய பண்டிகை கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றனர் கடிகுறிந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து ஆவியான சந்தோஷப்படுத்தி கடிகுறிந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று தேவசத்தில் கேட்டுக் கொள்கின்றோம் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் தரிசிக்க போற முடியினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார் மேன்மேலான தெரியுமா சுத்தரிக்கொள்கிற ஒரு வாழ்க்கை சுத்திகரிப்பாது போறாங்க தவிர தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான் இவன் தான் சுத்திகரித்துக் கொள்ளணுமா அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் வசனத்தை வாசிக்கிறான் ஒன்றியாவது யாரும் வசனம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார் போதகனாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதோ அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போலும் சுத்திகரித்துக் கொள்கிறார் இவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமான் அதற்குரிய உபவசன் திருச்சதியில் பார்த்திருந்தான் இருக்கின்றது சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது ரத்தம் அறிக்கை செய்யும் பொழுது நாம் நம்முடைய எல்லா அநியாயத்தினை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார் என்று யோவான் எழுதியிருக்கிறார் அந்த அறிக்கை செய்யும் பைத்தியக்காரர்கள் அநேகர் தோசித்துக் கொண்டார்கள் தாங்கள் கொடிய பாவிகளாக இருக்கிறோம் என்பதை உணராடுமணி படி திருச்சி கூட்டமாக நிறைந்து வளர்ந்து கொண்டே வருகிறது மனுஷனை உண்டாக்கிற ஆண்டவர் மறுபடியும் தம்முடைய ஜீவனை பெற்றுக் கொண்ட மக்களில் யாரும் தம்முடைய சரத்தை போல மாற்றுவார் பிடிப்பீர்கள் மீண்டாவது அதிகாரி இருபத்தி ஒன்னாவது பவுலடியார்கள் இப்படி சொல்லுகின்றார் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்கான செயலின்படி செயலின்படியே நம்முடைய அற்பமான மகிமியான மறுரூபப்படுத்துவார் அலோ லியா புரியமான தேவஜனமி அது சீக்கிரமாக இந்த வாழ்வுக்கு தரப்படுவதற்கான ஏற்பாடுகளை கருத்து செய்து கொண்டே நம்மக்குள் இருக்கிற வைரோக்கிய வாங்கி உடைய விட்டுவிட வேண்டும் என்பதற்காக அருமையாளர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருசிலேமில் இறங்கியிருந்த புதிய இருசிலேமுக்குள் இறங்கி புதிய இருசிலேமுக்குள் ஒரு பரிசுத்த கூட்டத்தை உருவாக்கி மனமாற்றி உருவாக்கிய விதமாக மையப்படுத்தி வருகையில் எடுத்துக்கொள்ள வைப்பதற்கு ஆயத்தமாக்கொண்டிருக்கின்ற பாக்கிவான்களாக இருக்கின்றோம் எந்த நெருக்கத்தின் சபையை விட்டு போக வேண்டும் என்ற இடம் கொடுத்து சாத்தானதை வந்தாலும் சபையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் எல்லா இடத்திலும் இருக்கிறார் தானே இனி இப்படி மக்களுடைய பேசி பேசி அநேகரை கொண்டு போதற்கு பிரயாசப்படுகிறான் இடம் கொடுத்து விடாதீர்கள் கருத்தர் திருச்சனைக்குள்ளேயா हालेलुया परमेश्वर सलोते उंडवणी कंडक्टरर हावीनाले देवाने वास्तसलम कुटी ಕಟ್ಟपट्ट वगगिरीर हे 예수 ख्रिस्त मोलेकलाहर करर अपो 예수 ख्रिस्त तळेकलाहर करर अपोसर दीर्घतप्सगले मोलेकलाहर करालुंद पौलचुनु बोलले अंध सபை इन गडेस नाकल पुदीन सलेमाह एलिबी वंदत कंडक्टरु हालेलुया हालेलुया हालेलुया ஆராய்ச்சி பண்ணுகின்ற மக்கள் தான் அதில் உணர்ந்து கொண்டு வருகிறார்கள் இந்த மாநாட்டில் மிகுந்த அதிகமான உணர்வுகளை தந்து இதுவே திருச்செ இதுவே திருச்செவியினுடைய தலைமை எல்லோருமே சேர்த்து கட்டப்படுகிறவர்களே திருச்சவியாக இருக்க முடியும் என்ற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை மறுபடியும் அறிவித்துக் கொள்கின்றோம் அந்த பரிசுத்தாவியானவர் இவளை செய்து கொண்டிருக்கிறபடி நான் நமக்குள் பரிசுத்தாவியானவரை மையப்படுத்தும்படியாக அந்த இறங்கி வந்த பரிசுத்தாவியானவர் இன்று நமக்குள்ளேயே உலகம் அனைத்திலும் கிரிய செய்து மக்களை ஒரே நோக்கம் ஒரே மாசஸ்தரமாக கூட்டி சேர்த்து கட்ட வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறபடினால் அதை கட்டுவதற்கான தலைமை உருவாக்கி உலகத்தில் எதை கட்டுவீர்களோ அது பல்லகத்தில் கட்டப்படும் என்ற கட்டளையின்படி விதமாக எடுத்து இந்த கட்டளை நிறைவேற்றி சபையை கட்டி கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக நகரமாக எழுதி புதிய இறங்கி வருகிறேன் காண்பிப்பேன் என்று சில யோவான் யோவான் காண்பித்தது போல அந்த புதிய நாம் சேர்க்கப்படுகால் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே தேவன் உலாவி கொண்டே இருக்கிறார் நமக்குள்ளே உருவாடி கொண்டிருக்கிற ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து பாடி மையப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு ஆசைப்படுகிறோம் வெளியுள்ள பாட்டு சத்தங்கள் கேட்டால் உங்களுக்குள்ள திரும்பி பாட ஆரம்பிக்கும் வெளியே இருந்து கைதொட்டி சிரிச்சுட்டே இருப்பான் ஆண்டவர்கள் இடத்துல சாத்தா பாட்டு ஏன் பாட்டு கேட்கல அப்படின்னு சொல்லி இடம் கொடுக்காதபடி ஆவியானவரை புகழ்ந்து வீட்டிலே பாட்டு சத்தங்கள் போட்டு பாட்டு சத்தங்களை கேளுங்கள் நீங்களுடைய பாடல்களை பாடுங்கள் பாட்டு நாள் எப்பொழுதும் இறுதிங்களை நீங்கள் அமைத்துக் கொள்கிறாங்க சந்தோஷமாகவே இருக்குல்லாம் அப்படித்தான் சில வெள்ள எங்கேயாவது பாடல்கள் கேட்டவுடனே அந்த பாட்டுக்குடி உள்ள பகல் முழுவதும் உள்ளது பாடிட்டே இருக்கும் பேசி கடமையை செய்து கொண்டிருந்தால் பாடல் சத்தம் மகிழ்ச்சியாக பண்டிகை நம்மளும் கூட்டி சேர்த்து அந்த ஆவியாருடைய அன்பிலே கழிவூறும்படியாக ஆவியான நோக்கத்தை மறுபடியும் உணர்ந்து கொள்ளும்படியாக கிருவி அளித்ததற்காக நாம் சுத்தரிப்போம் கருத்தை தொடர்ந்து நம்மை மகிழ்வு கொள்ள வார்த்தளை ஆசீர்ப்படி நான் கத்தனத்தரிக்கலாம்